அவளின் அவளின் இருக்கும் மேலும் அவனின் அனுமதியின்றி அவனது வீட்டினுள் எவரையும் அனுமதிக்க கூடாது என்று நபி அலிசல்லி ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு இது குஹாரியின் வாசகமாகும் அடை குறிப்பில் நஃபீல் நொன்புகள் என்று உள்ளது